நான் அவனிடம் போர் தொடுப்பேன் என் அடியான் அவனுக்கு நான் கடமையாக்கி இருப்பதை விட எனக்கு பிரியமானதாக வேறொரு பொருள் மூலம் என்னை நெருங்கிட முடியாது மேலும் என் அடியான் அவனை நான் அன்பு வணக்கம் அவனது கையாகவும் அவன் நடக்கும் அவனது காலாகவும் ஆகிவிடுவேன் என்னிடம் அவன் கேட்டால் நான் கொடுப்பேன் என்னிடம் பாதுகாப்பு கோரினால் அவனை நான் காப்பாற்றுவேன் புகாரி ஆறு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு